அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை மனம் சுத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வம்சம் குழந்தைகள் அல்லது அவர்களை சார்ந்திருப்பவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள் இனம் தூயார்க்கு நன்று ஆகாவினை இல்லை முதல்ல மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும்னா மனசு சுத்தமாக இருக்கிறவர்களூட இருக்கிறவர்கள் அவர்களுடைய குழந்தை எச்சம்னா சாதாரணமாக வம்சம் அடுத்த சந்ததி நன்றாகும்னா நன்றாக இருக்கும்னு அர்த்தம் சுத்தமான மனசு உள்ளவர்களுக்கு நல்ல குழந்தைகள் ஏற்படுவார்கள் ஏற்பட வேண்டும் என்றும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சத்சங்கம் நல்ல ஜனங்களோட சம்பந்தம் நல்ல மக்களோட நல்லார் இணக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் ஆகாம போனதுங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் இனம் தூயாருக்கு நன்று ஆகாவினை இல்லை எந்த செயலும் கெடுதலாகவே ஆகாது எல்லா செயலும் நல்லதாகவே ஆகும் அப்படின்னு அர்த்தம் எச்சம் அப்படிங்கிறதுக்கு மக்கள்னு பொதுவா அர்த்தம் தந்தை தாய் இறந்த பின்னரும் எஞ்சி நின்று வழி காலூன்றி வருபவர்கள் ஆகையினால் அவர்களுக்கு எச்சம் அப்படின்னு சொல்ற வழக்கம் நம்ம குரல் நடுவு நிலைமை நூத்தி பதினாலாவது குரலில் பார்த்தா தெரியும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது பிறந்த குழந்தைகளை வச்சு பெற்றோருடைய குவாலிஃபிகேஷன் தகுதிகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் நடுவு நிலைமைனு ஒரு அர்த்தம் இருக்கு இதுக்கு ஏன்னா ஒருத்தர் நடுநிலைமையோட பேசுறதை வச்சுத்தான் இவர் வந்து சமூகத்துக்கு பொருத்தமானவர் பொருத்தம் இல்லாதவர் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிற பொருளும் உண்டு நல்ல எண்ணமுடையவர்கள் நல்ல அறிவுள்ள மக்களை பெறுவார்கள் அவர்களுக்கும் அந்த எண்ணத்தினுடைய தன்மையை எடுத்து விளக்கியும் சொல்ல முடியும் அதே மாதிரி நல்ல ஜனங்களோட பழகுகிறவர்கள் நல்ல காரியங்களெல்லாம் நல்ல முறையில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு இனத்தால் வர்ற நன்மையும் சொல்லப்பட்டது மன தூய்மையால் நல்ல எண்ணமும் நல்ல எண்ணத்தின்தான் மன தூய்மையை குறிக்கிறது மன தூய்மையால் நல்ல எண்ணமும் இனம் தூய்மையால் நற்செயலும் நெகழும் அப்படின்னு சொன்னார் இனி எச்சம்ங்கிறதுக்கு சில பேர் புகழ்ன்னு ஒரு அர்த்தம் சொல்றது வழக்கம் மனநலமுடையவர்களுக்கு புகழ் கிடைக்கும் அவருடைய இனம் அவர்களுடைய குரூப்பு அந்த ஜனங்களெல்லாம் நல்ல செயலை வளர்ப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் பதவரை படிக்கலாம் மனம் தூயாருக்கு தூய மனமுடையவர்க்கு எச்சம் மக்கட்பேரு நன்றாகும் நன்றாகவே அமையும் இனம் தூயாருக்கு தூய்மையான மக்களுடன் சேர்ந்திருப்பவர்களுக்கு நன்று ஆகா நன்மை தராத வினை செயல்கள் இல்லை எதுவும் இல்லைப்புரை தூய மனமுடையவர்க்கு மக்கட்பேரு நன்றாகவே அமையும் தூய்மையான மக்களுடன் சேர்ந்திருப்பவர்களுக்கு நன்மை தராத செயல்கள் எதுவும் இல்லை மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகாவினை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்